அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல் ஆக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் தன்னால முடிஞ்ச காரியத்தை செய்யறது நல்லத செய்யும் ஆனால் தன்னால காரிய செய்ய கூடிய வழிகளை கண்டுபிடிச்சு அதற்கு தகுதியானவர்கள்ட்ட ஒப்படைத்துவிட வேண்டும் என்று இந்த குரட்பா நமக்கு உபதேசிக்கிறது ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் அமைச்சன் தானே சில வினைகளை செய்யலாம் அரசன் செய்வது போல சில வினைகளை செய்ய வேண்டும் அரசனும் தானும் செய்ய முடியாத சில செயல்களை தங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவரிடம் விட்டுவிட வேண்டும் அதுவே செல்லும் வாய் நோக்கி செய்வதாகும் அன்றியும் தான் வெற்றி பெறக்கூடிய செயலை தானே செய்க அன்றி செய்ய முடியாத செயலை வேறு துறைகளில் சாமபேத தானங்களால் செய்து வெற்றி காண்க என்றும் பொருள் செய்து கொள்ளலாம் ஒல்லும் வாய் அப்படிங்கிறதுக்கு இயலும் இடம் அர்த்தம் முடிஞ்ச அளவுக்கு தடையின்றி செயலாற்றக்கூடிய இடத்து அப்படின்னு ஒரு பொருள் தடையின்றி செயலாற்றக்கூடிய இடத்து என்று பொருள் முடிஞ்ச இடத்துல எல்லாம் எங்கெல்லாம் நம்மளால முடியுமோ அங்கெல்லாம் நம்ம பண்ணிடும் அப்படிங்கிற அர்த்தம் முப்பத்தெட்டாவது குரல்ல அரண் வலியுறுத்தல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒல்லும் வகையான அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் அங்கேயும் இப்படி வந்திருக்கு அது ஞாபகத்துக்கு இப்ப வரலாம் அங்கே என்ன சொன்னார் எப்படியெல்லாம் முடியுமோ அப்படி புண்ணிய காரியத்தை செய்யணும் மனசினால வாக்குனால உடம்பால் பொருளால் இப்படி பலவிதமாக நம்ம நல்ல காரியங்களை செய்யலாம் செல்லும் வா எல்லாம் செயல்னார் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ புண்ணியம் பண்ணு விடாம புண்ணியம் பண்ணு எவ் எதனால எல்லாம் புண்ணியம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுன்னார் அங்கே அதை நாம் இங்கே நினைவு கோருகிறோம் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்து முடிக்க முடியவில்லை என்றால் வேறு எந்த வகையில் அதனை செய்து முடிப்பது என்று ஆராய்வது தலைமை பொறுப்பில் இருப்பவருடைய கடமை ஸ்ரீமத் ராமாயணத்தில் இந்த ஸ்லோகம் காணப்படுகிறது சதுர்ணாம் உபாயானாம் திருத்தீயம் உபவர்ணயன்னு பேதயமாச தான் சர்வான் வாரனா வானரான் வாக்கியசம்பதா ச சதுர்ணாம் உபாயான திருத்தியம் உபவர்ணயன்னு பேதயமாச தான் சர்வானு வானரான் வாக்கியசம்பதா சீதையை கண்டுபிடிப்பதற்கு கொடுக்கப்பட்ட கால கெடு முடிவடைந்ததை அறிந்த அங்கதன் வானரங்களோடு உயிர் தியாகம் செய்வதற்கு முற்படுகிறான் ஹனுமார் அவனை சமாதானப்படுத்த முயல்கிறார் சாம தான பேத தண்டம் ஆகிய நான்கில் மூன்றாவது ஆகிய பேதத்தை பயன்படுத்தி வானரர்களுக்கும் அங்கதனுக்கும் இடையே கருத்து வேறுபாட்டை உருவாக்கி அவனது மனதை மாற்ற முயல்கிறார் இதன் மூலம் செய்யக்கூடிய காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் இது கிஷ்கிந்தா காண்டத்திலே காணப்படுகிறது பதவரை பார்க்கலாம் ஒல்லும் வாய் செயலை செய்யும் போது செய்ய முடிகின்ற இடத்தில் எல்லாம் எல்லாம் வினை செய்து முடிப்பது நன்றே நன்மை தருவதாகும் ஒல்லாக்கால் அவ்வாறு செயலாத இடத்தில் செல்லும் வாய் நோக்கி அச்செயலை சாம பேத தானம் என்னும் மூன்றில் ஏதாவது ஒரு வெற்றி தரக்கூடிய உபாயத்தை எடுத்துக்கொண்டு செயல் செயலாற்ற வேண்டும் செயலை செய்யும் போது செய்ய செய்து முடிப்பது நன்மை தருவதாகும் அவ்வாறு செய்ய இயலாத இடத்து அச்செயலை சாமபேத தானம் என்னும் மூன்றில் ஏதாவது ஒரு வெற்றி தரக்கூடிய உபாயத்தை எடுத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான